வணக்கம் லட்சின விஞ்ஞானிகள் வரிசையில் பதஞ்சலி என்பவரை பற்றிய சில குறிப்புகள் உபனிஷத்துகளிலும் அதர்வன வேதத்திலும் யோகா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இருந்தாலும் கிமு இரண்டாம் நூற்றாண்டில்தான் அதன் அடிப்படைகளையும் பயிற்சி முறைகளையும் போதுமான அளவுக்கு தெளிவுபடுத்தினார்கள் இதை செய்தவர் பதஞ்சலி முனிவர் இவர் எழுதிய நூலில் தான் யோகா குறித்து மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது மனித உடலில் நதி எனப்படும் வாய்க்கால்களும் சக்கரம் எனப்படும் உள்ளன இவற்றை மெல்ல தட்டி எழுப்பினால் நமது உடலில் மறைந்துள்ள குண்டலினி எனப்படும் மிகப்பெரிய சக்தி வெளிப்படும் அதையடுத்து நமது உடல் தெய்வீக சக்தியை பெறும் இதற்கு பதஞ்சலி எட்டு நிலைகளை வகுத்துள்ளார் யாமா பிராணாயமா பிரத்தியகாரம் தாரணா தியானம் சமாதி என்று இந்த எட்டு நிலைகளை முறைப்படி எட்டினால் நமக்குள் கடவுளை காணலாம் என்கிறார் அவர் யோகா மூலம் கடவுள் நிலையை அடைவது எப்படி என்பதற்கு அவர் எளிமையான விளக்கத்தை அளித்துள்ளார் நமது மனம் என்பது குளத்து நீரின் மேற்பரப்பு போன்றது மேற்பரப்பில் அலை தரையில் கிடக்கும் நகையை பார்க்க முடியாது அதுபோலத்தான் மனம் அலைபாயும் போது தெய்வீகத்தன்மையை உணர முடியாது குளத்தின் மேற்பரப்பு அலையில்லாமல் தெளிவாக இருக்கும்போது தரையில் விண்ணும் நகையை பார்க்க முடியும் அதுபோலத்தான் வெளியுலகின் இடையூறுகள் இல்லாமல் மனம் அமைதியாக இருக்கும்போது தனக்குள் ஒருவர் கடவுளை உணர முடியும் கடந்த சில பத்தாண்டுகளில்தான் யோகாவின் சக்தியை அறிவியலாளர்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் யோகா மூலமாக மனம் மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று யோகிகளிடம் சோதனை நடத்தி அவர்களுக்கு அதீத சக்தி இருப்பதையும் கண்டறிந்துள்ளனர் அவர்களால் ஆக்சிஜனோ உணவோ இல்லாமல் நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியும் என்பதை அறிந்து மியப்படைந்தனர் யோகா மூலம் இன்னும் என்னென்ன செய்ய முடியும் என்பதை உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சோதனை கூடங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பதஞ்சலி முனிவர் பரிந்துரை செய்த யோகாவை இப்போது உலகம் கொண்டாட தொடங்கி இருக்கிறது நன்றி வணக்கம்